வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்ப்பு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிரதான் மந்திரியின் மன்ஷியா சம்பதா யோஜனா திட்டமானது மீன்வளத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டு இந்திரா கடற்படை பயிற்சியானது இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெற்றது மூன்று ஐந்தாவது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்களின் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய நாடு ரஷ்யா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் முதலாவது உள்நாட்டு சரக்கு கப்பல் போக்குவரத்தானது எங்கே இவற்றுக்கு இடையே நடைபெற்றது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்தியாவில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் எவ்வளவு மூன்று இந்தியாவில் அதிக இணைய ஊடுருவலை கொண்ட மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்